प्रपन्न पारिजाताय कृष्णाय श्री असंशयं महाबाहो मनोदुर्निग्रहं चलं பிரபிவேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதாஹே च ஸ்ரீபா भगवान श्री பகவான் அர்ஜுனன் மனசனுடைய தன்மையை பற்றி சொன்னதுக்கு பிறகு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் மனசை கட்டுப்படுத்துறது ஒழுங்குபடுத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமாக இருக்கிறது இதெல்லாம் மனசை ஒருமுகப்படுத்தி இந்த கருத்துக்களை உள்வாங்கிக்கிறது மிகவும் சிரமமாக இருக்கிறதே அப்படின்னு அர்ஜுனன் கேட்டிருக்கிறான் ஆனால் பகவான் சொல்கிறார் ஹே மகாபாகோ பெருந்தோல் படைத்தவனே புஜபல பராக்கிரமம் இருக்கிறவனே அடிக்கடி சிஷ்யனை பார்த்து எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறவன் அறிவாளி ஆனாலும் அவனுக்கு சில புரிதல் இல்லைங்கிறத புரிந்து சொல்லணும் ஆக சிஷியனை அடிக்கடி உற்சாகப்படுத்துறது இந்த வார்த்தைகள்லாம் குரு சிஷியனு சொல்கிறதும் குருவுக்கும் உற்சாகம் வர்றதுக்காக தான் இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் அப்ரோச்னே சொல்லலாம் ஒருத்தரை ஒருத்தரை சரியாக புரிஞ்சுண்டு பேசணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பகவத்கீதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிற குணங்கள் நீ சொல்றது ரொம்ப நூற்றுக்கு நூறு சரிதான் அர்ஜுனான்னு முதல்ல ஒத்துக்கிறார் சலம் மனஹா துர்நிகிரகம் அசம்சயம் மனஹா சலம் தஸ்மின் விஷய சம்சயா நாஸ்தி துர்நிகிரகம் சலம் அசம்சயம் இந்த மனசு இருக்கே அதை கட்டுப்படுத்துறது சாதாரண மனசில் சலிச்சு கொண்டே இருக்கிற மனசை ஒரு இடத்துல நிலை நிறுத்துறதுங்கிறது கடினமான விஷயந்தான் நிகிரஹம்னா கட்டுப்படுத்துறது ஒழுங்குபடுத்துறது ஞாயம் வச்சுக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எக்ஸ்ப்ரெஸ்ஸும் பண்ணக்கூடாது சப்ரஸ்ஸும் பண்ணக்கூடாது மனசில் போட்டு அழுத்திக்கவும் கூடாது வெளியில் வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு அதனால் துயரத்தையும் கொடுத்துடக்கூடாது ஆக கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து தான் ஆகணும் இந்த சமூகத்தில் நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை கட்டுப்பாட்டோட கடைப்பிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வாழ்க்கை நெருக்கி அமைதியான வாழ்க்கைக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கான வழிமுறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலும் அதை நாம் முயற்சி பண்ணி நம்முடைய எஃபர்ட்டை ஃபுல்லாக எடுக்கணும் அதனுடைய குறிக்கோளை ஞாபகம் வச்சுருந்தா வாழ்க்கையில் எல்லாருக்கும் நிம்மதி வேணும் நிம்மதியாக கொடுக்கறதான் ரொம்ப முக்கியம் மனத்தை பணத்தை கொடுக்கறது பதவியை கொடுக்குறது படிப்பை கொடுக்கறதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு நிம்மதியாக கொடுக்கணும் அன்புனால்தான் நிம்மதியாக கொடுக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பழகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு பரந்த மனப்பான்மை இருக்கணும் எத்தனை வித வேற்றுமைகள் இருந்தாலும் பரந்த மனப்பான்மை அன்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் எந்த நன்மையும் எல்லாேருக்கும் உண்டாகுங்கிறது ஒரு பெரிய உண்மை இந்த நேரத்தில் அதை சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன் ஆக சலம் மனா நிகரகம் கருத்தும் துக்கமேவ அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது கடினம்தான் அது சிரமப்பட்டு தான் பண்ணணும் பின்னால சொல்ல போறார் கிருஷ்ணர் அபியாசத்தினால தான் நமக்கு இன்பம் வரப்போகிறதுன்னு சொல்ல போறார் ஆக அசம்சயங்கிறார் ஒத்துக்கிறார் பகவான் நீ சொல்றது சந்தேகமே இல்லை எல்லாருக்கும் இதான் யூனிவர்சல் ப்ராப்ளம்ப்பா எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான் குறிப்பா மனித சமூகத்துக்கு இது பெரிய பிரச்சனை தான் மனித சமூகம் எவ்வளவோ அறிவுலையும் பொருளாதாரத்திலையும் விஞ்ஞானத்திலையும் உயர்ந்திருந்தாலும் பண்புகள்ங்கிற விஷயத்தில் எல்லாரும் தாழ்ந்து தான் போகிறார்கள் என்ன பண்ணுறது அது நம்ம உலகம் முழுக்க பார்த்து கொண்டு தான் இருக்கோம் ஆக சம்சயம் இல்லை சந்தேகமே கிடையாது ஒத்துக்கிறார் இது ஒரு மனோதத்துவ ரீதியான அப்ரோச் அது எப்படி அப்படின்னு நேராக கேட்காம இல்லை இல்லை நீ சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு வாஸ்தவ்தான் ஆனால் ஆனால் முடியாத விஷயம் கிடையாது கடினங்கிறது வேற முடியலைங்கிறது வேறு நம்ம வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போகிறதுங்கிறது கடினங்கிறது வேற முடியாதுங்கிறது வேறு எத்தனையோ பேர் நடந்திருக்கிறார்கள் அதற்குள்ள தயாரிப்புகளை செய்து கொண்டால் நம்ம நடந்து போக முடியும் உடற்பயிற்சி செய்கிறது முடியாத விஷயம் இல்லை கடினமாக தோன்றலாம் நமக்கு ஆசை இல்லாததுனால அது கடினமாக தெரிகிறது ஆசையோடு பண்ணினா எதுவுமே கடினம் கிடையாது தூ ஆனால் அபியாசனை பகவானு கூப்பிடுறார் கவுந்தேய இன்னொரு வார்த்தை சொல்றாரு ஹே மகாபாக சொன்ன மாதிரி கவுந்த ஏங்குற குந்தியின் புதல்வனே பெருந்தோல் படைத்தவனே மகாவீரனே அப்படின்னு சொல்லி தூ ஆனால் அபியாச விடாம பயிற்சி பண்ணிண்டே இருக்கணும் மனசை நில நிறுத்துற முயற்சியை விடக்கூடாது உலக விஷயங்கள்ல உழல கூடாது வைராகியனச்ச நிகிருஹியது வைராகியத்தோடு கூடின அபியாசம் வைராகியம்னா இங்க பிடிவாதம் இல்லை உலகியல் பொருள்களை விரும்பாத தன்மை நம்ம பொறுமையாக கொஞ்ச நாளைக்கு உறவுகள் பொருள்கள் இவற்றோட தொடர்பை எல்லாம் குறைச்சி முடிஞ்ச வாழ்க்கைக்கு தேவையானதை செய்து கொண்டு அதனால தான் வயசான காலத்தில் இதெல்லாம் பண்ணுற வழக்கம் ஆனால் வயசான காலத்தில் திடீர்னு வராது சிறு வயசுலேருந்தே மனசில் ஒரு பகுதியில் இதுக்கு மனசை தயார்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்போ ஒரு சமயத்தில் நம்மளால் விட்ரா பண்ண முடியும் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்ததுக்கு பிறகு அழகாக விட்ரா பண்ணணும்னா அதுக்கு சின்ன வயசுலேருந்தே ப்ரிப்பரேஷன் வாணும் ஆஹ் வைராக்கியத்தனுடன் வைராக்கியம்னா பற்றற்ற தன்மையினாலும் அபியாசேன அறிவு பூர்வமான இடைவிடாத பயிற்சியினாலும் எல்லாத்துக்கும் ஞானம் அவசியம் நான் ஏன் உலக விஷயங்கள்லாம் வேண்டான்னு விடுறேன்னா அது அனித்தியமானதுங்கிற அந்த விவேகத்தினால விடுறேன் பக்குவப்பட்ட பிறகுதான் விடுறேன் விடாம வந்து வேதாந்தம் படிக்கிறேன் சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் பண்றேன் அதனால இந்த மனசை கட்டுப்படுத்தத்தான் முடியும் அதனால இந்த கட்டுப்படுத்தப்படுத்த ஞானம் நன்றாக பாதுகாக்கப்படும் எப்படி தெரிகிற விளக்குக்கு நம்ம கண்ணாடி கூடு வச்சு பாதுகாக்கிறோம் சொன்னோமோ அப்படி வைராகியத்தினாலேயும் அபியாசத்தினாலையும் கட்டுப்படுத்த முடியும் பதஞ்சலி மகரிஷியும் சொன்னார் அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதா சித்தவருத்தியை நிரோதம் பண்றதுக்கு அபியாச வைராக்கியம் வேணும் பதஞ்சலி மகரிஷியும் தன்னுடைய சோகசூத்திரத்தில் உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை நாம் புரிஞ்சுப்போம் நாமளும் மனசை சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு குறிக்கோள மனசில் தெளிவாக வைத்து கொண்டு அதில் ஆர்வத்தை வளர்த்துக்கொண்டு வைராகியத்தோட விருப்பு வெறுப்பற்ற பற்றற்ற மனப்பான்மையோட இடைவிடாமல் அறிவுபூர்வமாக என்ன செய்யணும்னு தெரிஞ்சு மனசில் செய்ய வேண்டிய தியானங்களை எல்லாம் ஒழுங்காக செய்கிறத்துக்கு முயற்சியை பண்ணணும் அதுக்கு நமக்கு பகவானும் குருநாதரும் எப்போ அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி உங்க எல்லாரையும் மனசார நான் வாழ்த்துறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்